தங்களிடையே அன்பு செலுத்துவதிலும் அவர்கள் அன்பு பாராட்டிக் கொள்வதிலும் அவர்கள் இணைந்து வாழ்வதிலும் உதாரணம் என்பது ஒரு உடல் போன்றதாகும் அதன் ஓர் உறுப்புக்கு நோவினை ஏற்பட்டால் அது உடம்பின் மற்ற பாகங்கள் விழித்திருப்பது மூலமும் காய்ச்சல் மூலமும் வருத்திக் கொள்கிறது என்று நபி சொல்லுவாஹி அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று முஸ்லிம் இரண்டு ஐந்து எட்டு ஆறு